الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والصلاه والسلام على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد فيا عباد الله اوصيكم وايا اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹுக்கு சுபகான ஹூவத்தாலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த குத்துபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் சர்வ வல்லமையும் படைத்த அல்லாஹு சாலாவுக்கு புகழ் அனைத்தும் சொந்தமானதாக அலகது இல்லா சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனு உல் இஸ்லாத்தை யாரெல்லாம் இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காக தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து செல்வங்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புனிதமான ஜுமாவிற்கு வருகை தந்து மாளிகையிலே இலத்திகாப்புடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுத்த ஆலாவுடைய நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹக்கு சுபகான ஹூவத்த ஆலா எங்களை எல்லாம் கவனமாக நோட்டமித்துக் கொண்டிருக்கிறான் என்ற வகையிலே அவனை உள்ளும் புறமும் தக்குவா செய்து பயந்து வாழ்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன் அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹு தாலா மனிதர்களாகிய எங்களை இந்த உலகத்திலே படைத்து நாம் இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் என்று சில கட்டளைகளை தந்திருக்கிறான் நாம் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று சிலவற்றை அல்லாஹு தாலா எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான் அதையெல்லாம் நாங்கள் ஈமானுடைய பகுதியிலே பார்க்கிறோம் இன்னும் சில பகுதிகளை தந்திருக்கிறான் அது வழிபாடுகள் ஐபாதத்துக்கள் என்ற பகுதியிலே அதனை பற்றி நாங்கள் பார்க்கிறோம் சொல்லுவது நோன்பிருப்பது ஹஞ்சு செய்வது ஜக்காத்து கொடுப்பது என்று ஐபாதத்துக்கள் என்று நாங்கள் அவற்றை சொல்வோம் முதலாவது பகுதி ஈமானுடைய பகுதி பகுதி ஐபாதத்துக்களுடைய பகுதி மூன்றாவது இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது முகாமலா செனப்படக்கூடிய ஒரு பகுதி மனிதர்கள் மனிதர்களோடு தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும் எப்படியான ஒழுங்குமுறைகளை சட்ட விதிகளை பேண வேண்டும் என்பதோடு தொடர்பான பகுதியாக அது இருக்கிறது வியாபார இருக்கலாம் குடும்பம் நடத்துவதாக இருக்கலாம் இப்படியான சந்தர்ப்பங்களிலெல்லாம் எது ஹராம் என்று சொல்லித்தரக்கூடிய பகுதியாக அந்த மூன்றாவது பகுதி இருக்கிறது முதலாவது பகுதி ஈமான் பகுதி இரண்டாவது பகுதி இபாதத்துக்களுடைய பகுதி மூன்றாவது பகுதி முகாமலால் எனப்படக்கூடிய மனிதர்களோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது எப்படியெல்லாம் ஹலாலை ஹராத்தை பேண வேண்டும் என்பதோடு தொடர்பான மூன்றாவது பகுதி நாலாவது ஒரு பகுதி இருக்கிறது நாங்கள் சுலூக் அல்லது அஹ்லாக் என்று நாங்கள் சொல்வோம் மனிதர்கள் மனிதர்களோடு பழகுகின்ற பொழுதும் சமுதாய உறவுகளை அஹலாக் எனப்படக்கூடிய இந்த பண்பாடுகள் இல்லை என்றால் நிச்சயமாக அவனால் எந்த பிரயோசனமும் கிடையாது அருமை சகோதரிகளே பெரியார்களே அஹலாக் என்றால் என்ன எதனை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாரோடு எப்படி பழக வேண்டும் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொண்டால் அல்லாவும் அவனுடைய தூதரும் விரும்புவார்கள் என்பதோடு தொடர்பானதாகத்தான் அஹலாக் என்ற விஷயம் இருக்கிறது தனை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்பந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்ற விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நடந்து கொள்வோமாக இருந்தால் நாம் அகலாக்கிலே உச்சக்கட்டத்திலே இருப்பவர்களாக கருதப்படுவோம் ரசூல் நாயகம் செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த துனியாவுக்கு அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை பற்றி சொல்லுகின்ற நான் வேறு எதற்காக வேண்டியும் அனுப்பப்படவில்லை இந்த பண்பாடுகளை உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்ற கருத்தை ரசூல் லாஹி சல்லாஹூ அலஹி அவர்கள் சொன்னார்கள் இன்னமா உச்சம்மி நான் இந்த உலகத்திலே எதையெல்லாம் கண்ணியமான பண்பாடுகள் ஒழுக்கங்கள் என்று இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் உங்களுக்கு மத்தியிலே பரிபூரணப்படுத்துவதற்காக நிறைவுபடுத்துவதற்காக மாத்திரம்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் நான் வேறு எதற்காக வேண்டியும் அனுப்பப்படவில்லை பண்பாடுகளை சொல்லித் தருவதற்காக பண்பாடுகளை இந்த உலகத்திலே நிரப்பமாக்கி தருவதற்காக மாத்திரமே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தங்களை பற்றி சொல்லி மிகவும் அழகான பண்பாடுகளின் மீது இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் அவர்களுடைய சிறப்பு பண்பு என்ன தெரியுமா அவர்கள் நல்ல அகலாக்குள்ளவர்களாக உலகத்திலே இருந்தார்கள் அல்லாஹு அதற்கு சாட்சியமாக இருக்கிறான் அருமைப்பட்ட வாழ்க்கையிலாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையிலாக இருக்கலாம் சமூக வாழ்க்கையிலாக இருக்கலாம் அவர்கள் எப்போதும் உயர்ந்த பண்பாடுகளை கொண்டவர்களாக மிகவும் கண்ணியமான ஒழுக்க விழுமையங்களை கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் எனவேதான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அஹ்ரஹும் நிச்சயமாக ஈமான் மூமின்களிலே மிகவும் நிரப்பமான மூமின் யார் தெரியுமா யாரெல்லாம் அந்த மூமின்களுக்கு மத்தியிலே அழகான பண்பாடுகளை கொண்டவராக இருக்கிறாரோ அவர்தான் ஈமான் உள்ள முழுமையான நிரப்பமான ஈமான் உள்ள மூமீனாக இருக்க முடியும் என்று சொன்னார்கள் அப்படியாக இருந்தால் யாரிடத்திலே ஈமான்டைய அஹ்லாக்குடைய விஷயத்திலே குறைபாடு இருக்கிறதோ அந்த மனிதனுடைய ஈமாளிலே குறைபாடு இருக்கிறது என்ற கருத்தை தான் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் அழகான பண்பாடுகளை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்கு மிகவும் இருப்பார்கள் அல் மோசி அல்ல வீணூன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா நல்ல பண்பாடுள்ள மூன்கள் என்றால் அவர்களுடைய பண்பாடுகள் எப்படி இருக்கும் அவர்கள் மிகவும் பணிவானவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களோடு அவர்கள் மிகவும் மரியாதையாக கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் மற்றவர்களோடு பழகுவார்கள் அவர்களோடு மக்கள் மற்ற மக்களும் பழகுவார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நாளை மறுமையிலே ரசூல் லாஹி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள் என்று ரசூல்லாஹி சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களே சொல்லிக்காட்டுகிறார்கள் மேலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாளை மறுமை நாளிலே என்னை விட்டு மிகவும் தூரமாக இருப்பவர் யார் தெரியுமா அப்டும் மின்னி மஜிதன் கையாமா அசூன் அல் முத்திக்கும் யாரெல்லாம் வளவளா என்று கதைத்துக் கொண்டிருக்கிறார்களோ எதனை பேச வேண்டும் எதனை பேசக்கூடாது என்ற விவசையில்லாமல் வாய் திறந்து எதனையெல்லாம் பேசக்கூடாதோ அதனையெல்லாம் பேசிக்கொண்டு அளவுக்கு மிச்சம் பேசிக்கொண்டு யாரெல்லாம் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் நாளை மறுநிலையிலே என்னை விட்டு மிகவும் கூரமானவர்கள் என்ற கருத்தை அவர்கள் ஹதீஸிலே சொல்லிக் காட்டுகிறார்கள் அருமை சகோதரர்களே பெரியார்களே ஏன் நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லிக் காட்டுகிறோம் என்றால் ஒரு மனிதன் நல்ல ஈமான்டைய விஷயத்திலே ஆழமானவனாக இருக்க முடியும் விவாதத்துக்களுடைய விஷயத்திலே நிரப்பமானவனாக இருக்க முடியும் அவன் ஹரான் ஹரான் விதிகளை பிறனக்கூடியவனாக இருக்க முடியும் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த அழகான பண்பாடுகள் அந்த ஒழுக்கங்கள் அந்த ஒழுக்க விழுமியங்கள் இல்லை என்றால் அவனுடைய ஈ குறைபாடு இருக்கிறது மாத்திரமல்ல நாளை மறுமையிலே ரசூல்லாஹி சல்லம் லாஹு வலிவு அவர்களுடைய சபையை விட்டும் அவன் தூரைப்படுத்தப்படுவான் ரசூல்லாஹி செல்லம் வளைவு செல்லம் அவர்கள் எந்த பண்பாடுகளை நிரப்பமாக்குவதற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த பண்பாடுகள் அவனிடத்திலே கிடையாது நாங்கள் சொல்லுவதற்கான காரணம் என்ன மாஷா அல்லாவுடைய கிருமையின் காரணமாக உலகத்திலே முஸ்லிம்களுடைய சனத்தொகையை அதிகரித்துக் கொண்டு வருகிறது இலங்கை நாட்டிலும் அப்படியான ஒரு நிலை இருக்கிறது பள்ளி அதிகமாக கட்டப்படுகின்றன விவாதத்துக்களுடைய விஷயத்திலே நாங்கள் அதிகமாக அக்கறை காட்டுகின்றோம் ஆனால் எங்களுடைய தொகை அதிகரித்த அளவுக்கும் எங்களுடைய பள்ளி வாயில்களுடைய தொகை அதிகரித்த அளவுக்கும் எங்களுடைய ஹலால் ஹராமிலே எங்களுடைய அக்கறை அதிகரித்த அளவுக்கும் எங்களுடைய பண்பாடுகளிலே அதிகரிப்பு காணப்படவில்லை அது ஒரு கவலையான விஷயம் எந்த மனிதனோடு எப்படி பேசுவது எதனை பேசக்கூடாது ஒரு பாதையிலே எப்படி நடந்து செல்வது ஒரு வாகனத்திலே எப்படி செல்வது ஒரு காலியாலத்துக்கு சென்றால் அங்கிருக்கின்ற ஒரு அதிகாரியோடு எப்படி உரையாடுவது என்ற ஒரு சாமானியமான விஷயங்களில் கூட நாங்கள் மிகவும் குறைபாடு உள்ளவர்களாக இருப்பதனால் இந்த நாட்டிலே நாங்கள் பல்வேறுபட்ட சவால்களுக்கும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஒரு பாதையிலே எப்படி நடந்து செல்வது ஒரு பஸ் வண்டியிலே எப்படி பிரயாணம் செய்வது நான் ஒரு வாகனத்துக்கு சொந்த இருந்தால் எனது வாகனத்தை மற்றவர்களுக்கு தொந்தரவில்லாமல் எப்படி நான் ஒரு பாதையிலே எடுத்துச் செல்வது என்ற அந்த சாமானியமான விஷயங்களில் கூட நாங்கள் தவறு செய்வதன் காரணமாக ஒரு மனிதர் தான் தவறு செய்கிறார் ஆனாலும் முஸ்லீம்கள் என்று அறியப்பட்டு முழு முஸ்லிம் சமுதாயமும் பண்பாடு கட்ட என்று மற்றவர்களால் முஸ்லிம் அல்லாதவர்களால் சீல் குத்தப்படுவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தொகை அதிகரிக்கின்ற அளவுக்கும் எங்களுடைய இபாதத்துக்கள் அதிகரிக்கின்ற அளவுக்கும் எங்களுடைய பள்ளி வாயல்கள் அதிகரிக்கின்ற அளவுக்கும் எங்களுடைய பண்பாடுகளிலே அழகு இருக்க வேண்டும் எங்களுடைய பண்பாடுகள் மற்றவர்களுக்கு கவர்ச்சியானதாக இருக்க வேண்டும் அருமை ரசூல் செல்லாம் அறிவு செல்லம் அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை தங்களுடைய தாவா பணியை மக்காவுடைய காலப்பிரிவிலே மேற்கொண்டார்கள் என்றால் அவர்கள் எதனையுமே மூலகனமாக அவர்கள் பாவிக்கவில்லை அவர்கள் ஆயுதத்தை காட்டவில்லை அவர்கள் பணத்தை காட்டி மக்களை கவரவில்லை தன்னிடத்திலே ஆட்சி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி மற்ற மக்களை எல்லாம் அதன் அவர்கள் மூலகனமாக கொண்டது ஒன்று அவர்களுடைய அகலாக்குகள் அவர்களுடைய பண்பாடுகள் அவர்களுடைய நடத்தைகள் அந்த நடத்தைகளை கண்ட அந்த குறைசி காவிரிகள் அவர்களுடைய தாவத்துடைய பணியை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் உட்பட்டார்கள் வாழ்க்கையிலே பொய்பேசியது கிடையாது வாழ்க்கையிலே எந்த ஒரு மனிதனுக்கும் துரோகம் செய்தது கிடையாது வாழ்க்கையிலே எந்த ஒரு மனிதனுக்கும் அடித்தது கிடையாது கண்ணா பின்னா என்று ஏசியது கிடையாது அவர்களுடைய வாழ்க்கையிலே முழுக்கவும் மன்னிப்புத்தான் காணப்பட்டது எதிரிகளை கூட மன்னிப்பவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் அருமை சகோதரிகளை பெரியார்களே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் எங்களுடைய வெளித்தோற்றம் இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கலாம் நாங்கள் முஸ்லீம் பெயர்களை வைத்திருக்கலாம் நாங்கள் அதிகமாக பள்ளிவாயல்களுக்கு சென்று வரலாம் எங்களுடைய மற்றுமுண்டான காரியங்கள் நாங்கள் முஸ்லீம்கள் என்று மற்றவர்களுக்கு அறிமுகமாக இருக்கலாம் ஆனாலும் சிந்திக்க வேண்டும் நாம் எமது அகலாக்குகளை பயன்படுத்தி எந்தளவு தூரம் அவர்களை கவர்வதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளிலே வரக்கூடிய தகவல்களை பார்க்கின்ற பொழுது முஸ்லிம் அல்லாதவர்களுடைய விகிதாசாரத்தை விடவும் எங்களுடைய விகிதாசாரம் சில நேரங்களிலே குற்ற செயல்களுடைய விஷயத்திலே அதிகமாக இருக்கின்ற ஒரு துரதிருஷ்டமான நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் அருமை அலைவசல்லாம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் நிச்சயமாக தொடர்ந்து நோந்திருக்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம் தொடர்ந்து நின்று வணங்குகின்றான் என்று வைத்துக் கொள்வோம் அந்த மனிதனுக்கு கிடைக்கின்ற அளவுக்கு அல்லாஹு தாலா எந்த தரஜாவை கொடுக்கின்றானோ அந்த தரஜாவை ஒரு மனிதன் நல்ல அகலாக்குகளின் மூலமாக அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் தொழுகையின் மூலமாக சுண்ணத்தான தொழுகைகளின் மூலமாக சுண்ணத்தான நோன்புகளின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற அந்தஸ்து தர்ஜாவும் ஒரு மனிதனுக்கு அழகான பண்பாடுகளினால் கிடைக்கும் என்று சொல்லிக் காட்டினார்களே நாம் அப்படியான பண்பாடுகளை எமது வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்வதற்கு நாங்கள் எந்த அளவுக்கு நீச்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இமாம் இவரு கையில் ஜவுசியா ரஹிமோ அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் மார்க்கம் என்றாலே பண்பாடுகள் தான் மார்க்கம் சமன் பண்பாடுகள் மார்க்கத்தையும் பண்பாடுகளையும் ஒழுக்கத்தையும் பிரித்து பார்க்க முடியாது எந்த ஒரு மனிதன் உனது நட்பான்பாடுகளை அதிகரித்து தருகின்றானோ உன்னுடைய விஷயத்திலே அழகான பண்பாடுகளை அதிகமாக உனக்கு சேர்த்து விடுகின்றானோ நிச்சயமாக அவன் மார்க்கத்திலே அதிகமான ஒரு பகுதியை உனக்கு சேர்த்து விட்டான் என்று இபரு கையம் ஜெசியா ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லிக்காட்டிய ஒரு கருத்தை நாங்கள் இங்கு இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் மார்க்கம் என்றாலே பண்பாடுகள் பண்பாடுகளை விட்டுவிட்டு ஒரு நாளும் மார்க்கத்தை பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்ள முடியாது ஒரு மனிதனுடைய கவர்ச்சி அவருடைய பண்பாடுகளிலே தான் இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுடைய வெளித்தோற்றத்தை பார்க்க உங்களுடைய உடல்களை பார்க்க மாட்டான் நிச்சயமாக வடாக்கின் எந்துரையிலா குலூபிக்கும் அமாளிக்கும் நிச்சயமாக அல்லாஹு தாலா பார்ப்பது உங்களுடைய செயல்களை தான் பார்க்கிறான் உங்களுடைய உள்ளங்களை தான் பார்க்கிறான் அவனுக்கு தேவைப்படுவது உங்களுடைய நடத்தைகளும் பண்பாடுகளும் உங்களுடைய அமல்களும் உங்களுடைய உள்ளத்திலே எப்படியான எண்ணங்கள் இருக்கின்றன என்றுதான் அவன் பார்க்கின்றான் என்ற கருத்தை ரசூல் அவர்கள் சொல்லிக் காட்டினார் ஒரு மனிதன் இரண்டு கால்களும் ஒரு சப்பானியாக இருக்கலாம் ஒரு மனிதன் இரண்டு கண்களும் ஒரு பிறவி குருடனாக இருக்கலாம் அல்லது அவலட்சணமான ஒரு தோற்றத்தை கொண்டவனாக இருக்கலாம் ஒரு வேலையாக இருக்கலாம் எந்தவிதமான அதிகாரங்களும் இல்லாத சமூக அந்தஸ்து இல்லாத ஒரு மனிதனாக இருக்கலாம் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பண்பாடுகள் இருக்கமாக இருந்தால் அவன் அல்லாவுடைய பார்வையிலே மிகவும் உயர்ந்தவன் ஜெயம் நாளை மறுமையில் அல்லாவுடைய சன்னிதானத்திலே மிகவும் நெருக்கமானவனாக இருக்க முடியும் என்ற கருத்தை தான் நாங்கள் இந்த இடத்திலே விளங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அருமி அலைவசல்லம் அவர்கள் இந்த பண்பாடுகளுக்கு முன் திகழ்ந்தார்கள் அருமி சகோதரர்களே பெரியார்களே நாங்கள் சிந்திக்க வேண்டும் பண்பாடுகள் என்று வந்துவிட்டால் நடத்தைகளில் மாத்திரமல்ல எங்களுடைய வார்த்தைகளிலும் பண்பாடு இருக்க வேண்டும் நாம் பேசுகின்ற பொழுது மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது கருவமான பேச்சுக்கள் இருக்கக்கூடாது அனாவசியமான பேச்சுக்கள் இருக்கக்கூடாது மற்றவர்களை குறை காணக்கூடாது மற்றவர்களை இழிவுபடுத்தக்கூடாது பரிஹசிக்க கூடாது கோல் சொல்லக்கூடாது என்றால் அது எல்லாம் ஏன் ஹதீசிலும் குரானிலும் ஹதீசிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன வார்த்தை அளவிலே வாய் அளவிலே ஒரு மனிதன் பண்பாடு உள்ளவனாக இருக்க வேண்டும் இது அல்லாஹு தாலா குரானிலே பனு இஸ்ரவேலர்களிடத்திலே ஒரு வாக்குறுதியை வாங்கியதாக சொல்லி காட்டுகிறான் இது குரானிலே அல்லா சொல்லுகிறான் பனு இஸ்ரவேலர்கள் எனப்படக்கூடிய இதற்கு முன்னால் வாழ்ந்த மூசா அலிசலாம் அவர்களுடைய சமுதாயத்திடத்திலே அல்லாஹு தாலா ஒரு வாக்குறுதியை வாங்கினான் அந்த வாக்குறுதி எப்படிப்பட்டது நீங்கள் என்னை தவிர வேறு யாரையும் விவாதித்து செய்யக்கூடாது நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் உறவினர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அந்த வாக்குறுதியை வாங்கினான் நாலு வாக்குறுதிகளை வாங்கினான் ஐந்தாவது வாக்குறுதி என்ன தெரியுமா நிச்சயமாக நீங்கள் மக்களோடு பேசுகின்ற பொழுது அழகான வார்த்தைகளை பண்பாடான வார்த்தைகளை தான் நீங்கள் பேச வேண்டும் என்று அல்லாஹு தாலா அந்த பனு இத்திரவேலர்களுக்கு சொன்னது மாத்திரமல்ல அவர்களிடமிருந்து வாக்குறுதி வாங்கிக் கொண்டான் நீங்கள் இதனை தவிர வேறு எதனையும் செய்யக்கூடாது என்று அந்த ஐந்து காரியங்களையும் அவர்களிடத்தில் வாக்குறுதியாக வாங்கிக் கொண்டான் மக்களோடு பேசுகின்ற பொழுது அழகாக பேச வேண்டும் என்று பயான்களை நாங்கள் பார்க்கிறோம் பேஸ்புக்கை பார்க்கின்றோம் டுவிட்டரை பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட நவீன தொலை தொடர்பு சாதனங்களை பார்க்கின்றோம் யூடியூபிலே பார்க்கின்றோம் இஸ்லாமிய தாவா பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் கூட அற்பமான சொற்பமான காரியங்களுக்காக மற்றவர்களுடைய அம்பலங்களை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் குறைகளை சந்திக்களுப்பதை பார்க்கிறோம் மிக மோசமான சொற்பிரயோகங்களை பயன்படுத்தி மற்றவர்களை விமர்சிக்கின்ற ஒரு துரதிருஷ்டமான நிலையை பார்க்கின்றோம் இஸ்லாமிய தாவா என்றாலே பண்பாடுகளை நோக்கி அழைப்பதுதான் பண்பாடுகள் இல்லாத ஒரு தாயி எப்படி ஒரு இஸ்லாமிய தாயியாக இருக்க முடியும் மற்றவர்களை குறை காண்பது அவர்களுடைய தவறுகளை எல்லாம் சந்தியிலே இழுத்து போடுவது அவர்களோடு பேசுகின்ற பொழுது கொடூரமான மிகவும் அனாவசியமான சொற்களை பிரயோகிப்பது என்றால் அந்த தாய் ஒரு அழகான தாயியாக இருக்க முடியாது செல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் அல்லாம தாளையும்ட்டும் இருந்தால் அவன் மௌனமாக இருக்கட்டும் என்று சொல்லிக் காட்டினார்கள் என்னுடைய நாவினால் மற்றவர்களை நான் கீறி கிளிக்கின்றேன் என்றால் மற்றவர்களுடைய தவறுகளை எல்லாம் நான் அம்பலப்படுத்துகின்றேன் என்றால் மற்றவர்களை பற்றி மற்றவர்களிடத்திலே கோல் சொல்கின்றேன் என்றால் புறம் பேசுகின்றேன் என்றால் என்னுடைய நாவு மற்றவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தமாக இருந்தால் நிச்சயமாக நான் ஒரு இஸ்லாமிய தாயி அல்ல நான் குளிக்க போய் சேறு பூசிக்கொள்கின்றேன் நான் பேசியது இஸ்லாமாக இருக்கிறது ஆனால் என்னை அறியாமலேயே நான் இஸ்லாத்தை குளி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒரு முஸ்லிம் இடத்திலே இருக்க வேண்டிய மிக அழகான பண்பாடுகளாக அவை இருந்து கொண்டிருக்கின்றன ஆபாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது கொடூரமான வார்த்தைகளை பேசக்கூடாது மற்றவர்களை நையாண்டி பண்ணுகின்ற விதத்திலே வார்த்தைகளை அமையக்கூடாது அல்லாஹு தாலா தன்னுடைய ரசூடை பார்த்து சொல்லுகின்றான் என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் எப்படியான வார்த்தைகளை பேசட்டும் என்றால் மிகவும் அழகான வார்த்தைகளை பேசட்டும் வார்த்தைகளுக்கு மத்தியிலே தெரிவு செய்து பேசட்டும் அழகான வார்த்தைகளாக இருக்கட்டும் மிகவும் அழகான வார்த்தைகளாக இருக்கட்டும் கருத்து செய்கின்ற பொழுதெல்லாம் கூட நீங்கள் கொடூரமாக பேசுங்கள் என்று சொல்லவில்லை மிகவும் அழகான வார்த்தைகளை தெரிவு செய்து பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறான் வேதக்காரர்கள் இருக்கிறார்களே இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்களே அவர்களோடு நீங்கள் மிகவும் அழகான வார்த்தைகள் இல்லாமல் பேச வேண்டாம் என்று அல்லாமு குருவானிலே சொல்லிக் காட்டுகின்றான் சௌதிக் உன்னுடைய சட்டத்தை நீர் தாழ்த்திக் கொள்வீராக நிச்சயமாக சட்டங்களிலே மிகவும் கடுமையான மோசமான சட்டமாக கழுதையின் சட்டம் இருக்கிறது என்று தன்னுடைய மகனை பார்த்து லுக்மான் அலஹிசலாம் அவர்கள் உபதேசம் செய்ததாக சூராமான் சொல்லி காட்டுகின்றார் ஒரு முஸ்லீம் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு ஏசுபவனாக இருக்க மாட்டான் ரசூல் அலி வசல்லாம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சிறுமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக ஒரு மூமினை பொறுத்த வரையிலே அவன் ஒரு நாளும் மற்றவர்களை ஏற்றுபவனாகவோ மற்றவர்களை லானத்து செய்பவனாகவோ வெட்கண் கட்ட பேசுபவனாகவோ சரம் கட்ட பேச்சுக்களை பேசுபவனாகவோ இருக்க என்ற கருத்தை ரசூல் லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் அருமை சகோதரர்களே பெரியார்களே யாராவது எங்களுக்கு மோசமான தூஷணமான அசிங்கமான வார்த்தைகளால் ஏசிவிட்டால் எங்களுக்கு அடித்து விட்டால் எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டால் நாங்களும் அப்படி நடக்கக்கூடாது நாங்களும் எங்களுடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் எங்களுடைய மன்னிப்பு மனப்பான்மையை வெளிப்படுத்த வேண்டும் அல்லாஹு நிச்சயமாக நலவும் கெடுதையும் நலவும் பொல்லாப்பும் யாரெல்லாம் செய்கின்றார்களோ மோசம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நீ மிகவும் அழகான முறையிலே நீ அவர்களை பேஸ் பண்ணுவாயாக அவர்களை நீ எதிர்கொள்வாயாக உனக்கு புரோகம் செய்கிறார்கள் உனக்கு மோசமான வார்த்தைகளால் ஏசுகின்றார்கள் என்றால் நீயும் அப்படி ஏற்ற போக மிகவும் அழகான நடத்தை அவர்களை நீ எதிர்கொள்ள வேண்டும் அப்படி நீ எதிர்கொள்வாயாக இருந்தால் உனக்கு என்ன பரிசு கிடைக்கும் அல்லாஹு தாலா குரானிலே தெளிவாக சொல்லிவிட்டான் நமது நாட்டை பார்த்து சொல்லுவது போன்றிருக்கிறது சகோதரர்களே அவன் சொல்லுகிறான் உனக்கும் எந்த மனிதனுக்கும் இடையிலே பகைமை இருக்கிறதோ அந்த மனிதன் உனக்கு மிகவும் நேசத்துக்குரிய மிகவும் நெருக்கமான ஆப்த நண்பனாக மாறிவிடுவான் என்று அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டுகின்றான் எதிரிகளை நண்பர்களாக மாற்ற முடியும் புரோகிகளை கூட எங்களுக்கு நெருக்கமானவர்களாக மாற்ற முடியும் அருமை சகோதரிகளை நாங்கள் இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் எங்களுக்கு எதிராக ஆயிரம் அட்டூலியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளி வாயில்களை தாக்குகிறார்கள் எமது ஹலால் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் எமது குர்பானுக்கு அவர்கள் பிரச்சனைகளை போடுகிறார்கள் மட்டுமண்டான ஆயிரம் பிரச்சனைகளை போடுகிறார்கள் நாம் எமது பெருந்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் அவர்களோடு புன்முறுவதோடு பேச வேண்டும் அவர்கள் ஒரு தவறை செய்கின்ற ஏழுமான வரைக்கும் மன்னிப்பதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் எமது கொடுக்கல் வாங்கல்களிலே எமது சமூக உறவுகளிலே எமது பாதையிலே நாங்கள் நடந்து செல்கின்ற எமது அகலாக்குகளை நாங்கள் வெளிப்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய உள்ளத்தை ஒன்று கொள்வது என்பது அவ்வளவு கஷ்டமான காரியமாக இருக்க மாட்டாது மிகுலுவா அல்லா குர்வானிலே சொல்கிறான் உங்களுக்கு யாராவது தீங்கழைத்து நீங்கள் அதுக்கு படிக்கு ஒரு தீங்கை அவர்களுக்கு இழைக்க முடியும் அளவுக்கு மீறி அட்டூழியம் செய்கின்ற பொழுது பொறுத்துக் கொண்டிருக்க கூடாது பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்று சொல்லுகிறான் அவ்வாறு சொல்லிவிட்டு நிற்பாட்டி விட்டானா நிச்சயமாக யாரெல்லாம் மன்னிக்கிறார்களோ யாரெல்லாம் தங்களுடைய காரியங்களை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அவருக்குரிய கூலி அல்லாவிடத்திலே இருக்கிறது என்று சொல்லிக் காட்டுகிறான் பொறுமையாக இருப்போம் ஏழு வரைக்கும் அழகான வார்த்தைகளை நாங்கள் மொழிவோம் எங்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் அல்லாவுடைய அரசு காட்டி தந்த அந்த அழகான பண்பாடுகளை நாங்கள் வெளிப்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் தான் இந்த நாட்டிலே மதிக்கத்தக்க பிரதிகளாக நாங்கள் இருப்போம் ஆனாலும் சகோதரிகளே அரசியலிலே நாங்கள் என்ன பண்பாடுகளை காட்டுகிறோம் வியாபாரத்திலே என்ன பண்பாடுகளை காட்டுகிறோம் போக்குவரத்திலே பாதையிலே என்ன பண்பாடுகளை ஒரு காலியாலயத்துக்கு சென்றால் ஒரு ஆஸ்பத்திரிக்கு சென்றால் முஸ்லீம்கள் என்றால் அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று மற்றவர்கள் மோசமாக நினைக்கின்ற அளவுக்கு மற்றவர்களுக்கு தொந்தரவாக மற்றவர்களுக்கு பிரச்சனையாக மற்றவர்களுடைய மனதை நோவடிக்கும்படி நாங்கள் நடந்து கொள்கின்ற சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்கிறது முஸ்லிங்கள் இந்த நாட்டிலே மிகவும் இலகுவாக இனம் காணப்படுகிறார்கள் அவர்களுடைய ஆடையை வைத்தி அவர்களுடைய தாடியை வைத்து முஸ்லீம் பெண்கள் அவர்களுடைய ஹிஜாபை வைத்தி அவர்கள் பேசுகின்ற மொழியை வைத்து இலகுவாக இனம் காணப்படுவதால் நாங்கள் தவறு செய்துவிட்டால் அது ஒரு கருப் ஒரு வெள்ளை பிழவையிலே ஒரு கருப்பு புள்ளி வந்து பட்டுவிடுவது போன்று அழகாக வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது எனவே சகோதரிகளே பெரியார்களை நாம் முந்திக் வேண்டும் அவர்களுடைய உள்ளங்களை வெல்லுவதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் ரசூதுல்லாஹி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுடைய நடத்தையை பற்றி குரானிலே அல்லாஹு உங்களோடு நீங்கள் அல்லாவுடைய நடந்து கொண்டீர்கள் மிகவும் மென்மையாக நடந்து கொண்டீர்கள் ரசூதுல்லாஹி சல்லாஹூ அலேவா செல்லம் ஒரு நாளும் முஸ்லிம்களாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம் கர்ண கொடூரமாக நடந்து கொள்ளவில்லை கடினமாக நடந்து கொள்ளவில்லை மிருதுவாக நடந்து கொண்டார்கள் நீங்கள் கடின சித்தம் படைத்தவராக கொடூரமானவராக நீங்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக உங்களை விட்டு அவர்கள் ஓடி தப்பி இருப்பார்கள் உங்களை விட்டு ஓடி போயிருப்பார்கள் எனவே நீங்கள் அவர்களை மன்னிப்பீர்களாக அவர்களுக்காக வேண்டி தேடுவீர்களாக அவர்களோடு கலந்தாலோசனை செய்வீர்களாக என்று நபிக்கு அல்லாஹு தாலா பண்பாடுகளை கட்டு தருகிறான் ரசூல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் ஒட்டிக்கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களுக்காக வேண்டி கொடுப்பதற்கு தயாகம் செய்வதற்கு அவர்கள் தயாராகொண்டிருந்தார்கள் என்றால் அதற்கான காரணம் வளைவு செல்ல அவர்கள் ஆயுதத்தை அவர்கள் அதிகாரத்தை காட்டி மயக்கவில்லை அவர்கள் ஆசை காட்டவில்லை அவர்களிடத்தில் இருந்த அற்புதமான ஈர்ப்பு சக்தி அந்த கவர்ச்சி விசை அவர்களை பார்த்தால் அவர்களுடைய முகத்தை பார்த்தால் அவர்களோடு ஒரு நிமிஷம் பழகினால் நிச்சயமாக அந்த மனிதன் இஸ்லாத்தை தழுவுவான் அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் பணிவானவர்கள் இரக்கமானவர்கள் அன்பானவர்கள் வார்த்தையிலே கனிவிருக்கும் அவர்களுடைய நடத்தையிலே ஒரு நாள் ஒரு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் பள்ளி அவன் குற்றம் செய்து விட்டான் அவரது காவேறு எடுத்துக்கொண்டு வந்து அந்த மனிதனை பள்ளி வந்து கொண்டு விடுகிறார்கள் சகாபாக்கள் ரசூ செல்லும் வளைவு அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மனிதனை பள்ளியிலே ஒரு தூணிலே கட்டுங்கள் என்று மூன்று நாட்கள் அந்த தூணிலே அவன் கட்டப்பட்டிருந்தான் சுபானவா மூன்றாவது நாள் முடிய அவன் களிமாச்சொல்லி இஸ்லாத்தை தழுவி விடுகிறான் அவனுக்கு யாரும் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை அவன் கண்டது என்ன பள்ளி கண்ட அகலாக்குகள் நடக்கைகள் அந்த மனிதர்கள் பழகிக் கொள்கின்ற அந்த நடத்தைகளை கண்டதன் காரணமாக அந்த மனிதன் இஸ்லாத்தை தழுவுகிறான் உலகத்திலே இஸ்லாம் பரவியது வாழினால் அல்ல பணத்தினால் ஏன் நாங்கள் அளவுக்கு அதிகமாக பேசுகின்ற பேச்சுக்களினாலும் அல்ல சஹாபாக்களையும் வளைவு செல்லும் அவர்களையும் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய பயான்கள் சில வரிகளை தாண்ட என்று நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் அதிகமாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது நவீன காலத்திலே ஆனால் அவர்கள் மிக குறைவாகத்தான் பேசினார்கள் அவர்களுடைய அமல்கள் அதிகமாக இருந்தது குறிப்பாக அவர்களுடைய இபாக்குகளை போலவே அவர்களுடைய நடத்தைகளும் அழகாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் எனவேதான் அவர்களோடு அவ்வளவு தூரம் நட்பு கொண்டிருந்தார்கள் முஸ்லீம்களாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும் அவர்கள் அனைவரோடும் நாங்கள் பண்பாடுகளோடு நடந்து கொள்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹு சாலா என் அனைவரையும் அங்கீகரிப்பானாக யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக இந்த நாட்டிலே சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லா பலகினர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஒற்றுமையினுடைய விஷயத்திலும் நாங்கள் பின்தங்கியவர்களாக மிக அதிகமான சூழ்ச்சிகளுக்கும் சவால்களுக்கும் உட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பாயாக எங்களுடைய துமாக்களை ஏற்றுக்கொள்வாயாக இந்த ஜும்மாவுடைய தினத்திலே உனக்கு மிகவும் விருப்பமான இந்த பள்ளி நாங்கள் கேட்கின்றோம் எங்களுடைய பள்ளி பாதுகாப்பாயாக எங்களுடைய பெண்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய ஈமானை பாதுகாப்பாயாக எ இந்த நாட்டிலே முன்மாதிரியான மக்களாக வாழ சர்வதேச ரீதியாக முஸ்லீம்களுக்கு தேசிய ரீதியாக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக மௌத்தாக கூடிய சந்தர்ப்பத்திலே கரிமாவோடு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை அனைவருக்கும் சந்தோல்வாயாக நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நஸீபாக்குவாயாக